ஸ்ரீ குருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பில் ஸ்ராத்திற்கு வரிக்கப்பட்ட பிராமணன் என்ன விதமான நியமங்களோடு இருக்கணும் அப்படிங்கிறத விரிவாக பார்த்துன்னு வரும் ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த நியமங்கள் நாம் ஸ்ராத்திற்கு வரிக்கப்பட்ட பிராமணன் அந்த நியமங்களில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அந்த ஸ்ராத்தமே நஷ்டமாக ஆகிடுறது நம்மால் ஒரு ஸ்ராத்தம் கெட்டு போகப்படாது வீணாக போகப்படாது அப்படின்னு நினச்சால் அந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிக்கணும் இந்த நாளில் அதை ரொம்ப வலியுறுத்தி சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் உத்தியோகத்தில் இருந்து ரிட்டையர்டானப்புறம் ஸ்ராத்திற்கு வர்றது அப்படின்னு இப்போது ஒரு பழக்கத்தில் இருக்குது அப்படி வரலாம் தோஷம் இல்லை என்ன பெரிய தர்மம் நம்மளால் ஒரு ஸ்ராத்தம் காப்பாற்றப்படுறதே அது ரொம்ப உயர்ந்த ஒரு தர்மம் அது ஆனால் அது வர்றதுக்கு முன்னாடி நாம் உள்ள கட்டுப்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதற்குன்னு சொல்ல வேண்டிய மந்திரங்கள்லாம் இருக்குது அவைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படிதானே லௌக்கிகமாகவே நாம் படிச்சிருந்ததினால மட்டுமே நமக்கு உத்தியோகம் கிடைக்காது நாம் ஒரு வேலையில் சேரணுமானால் அந்த வேலை விஷயமாக நமக்கு என்ன தெரிஞ்சுருக்கணும் அதற்கு தான் ட்ரைனிங்னு நாம் சரியானபடி படிச்சிருக்கோமா சரியானபடி அந்த ட்ரைனிங் எடுத்துருக்கோமாங்கிறத உறுதிப்படுத்திக்கிறதுக்காகத்தான் இன்டர்வியூன்னு வைக்கிறா உத்தியோகத்துக்கு முன்னாடி அது போல தான் நாம் ஸ்ராத்திற்கு போதனத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த மந்திரங்கள் எல்லாம் ஒரு வாத்தியாரை வச்சு சொல்லிக்கணும் கற்றுக்கணும் அந்த பிராமணன் சொல்ல வேண்டிய மந்திரங்கள்னு இருக்குது அதெல்லாம் ரொம்ப முக்கியமான மந்திரங்கள் அந்த மந்திரங்கள் அநேக விதமாக இருக்குது பொதுவாகவே மந்திரங்கள் நிறைய விதம் இருக்குது அதாவது நாம் செய்யக்கூடிய காரியத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய மந்திரங்கள் நாம் அக்னியவோ நாம் வச்சுருக்கிற தர்பயவோ சமித்தையோ தீர்த்தத்தையோ பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய மந்திரங்கள் உத்தரவு பண்ணக்கூடிய மந்திரங்கள் நான் இப்படி செய்கிறேன் அப்படின்னு அவர்கள்ட்ட அனுமதி வாங்கக் வாங்கிக்கக்கூடிய மந்திரங்கள் இப்படி அநேக விதமாக மந்திரங்கள் இருக்குது அதுதான் ஜெய்மினிங்கிற மகர்ஷி தச்சோதகேஷு மந்திரா கியா அப்படின்னு ஒரு சூத்திரத்தினாலே நமக்கு காண்பிக்கிறார் அதாவது எல்லாத்துக்குமே மந்திரங்கள்னு தான் பேர் இப்போது ஸ்ராத்திலேயே பார்த்தோமானால் அனுஜ்ன முதல்ல ஆரம்பமாகிறது ஸ்ராத்தம் கருத்தும் யோக்கியதா சித்தி மனு கிரகானா அப்படின்னு அந்த யஜமானன் கேட்ப சாத்தம் பண்ணக்கூடியவன் கேட்குறான் இதை செய்யறதுக்கு யோகியத்தை யோக்கியத்தை அதாவது அதிகாரம் எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு கேட்குறான் யோகியதா சித்திரஸ்து அப்படின்னு அந்த பிராமணன் சொல்லணும் இதுக்கும் மந்திரம்னு தான் பேர் அப்படின்னு ஜெய்மினிங்கிற மகர்ஷி காண்பிக்கிறார் யாஜ்னிக்கானாம் சமாக்கியானம் லக்ஷணம் தோஷவர்ஜிதம் தேனுஷ்டான ஸ்மாரகாதவு மந்திரசப்தம் பிரயுஞ்சதே அப்படின்னு காட்டுறது நம்முடைய சாஸ்திரம் அந்த யஜமானன் பிரார்த்திக்கிறது அந்த பிராமணன் திரும்பவும் அவனுக்கு சொல்கிறது அதுக்கெல்லாம் கூட மந்த்ரம்னு போயிரு அந்த பிராமணன் சரியானபடி அதை சொல்லலைன்னா அந்த மந்திரம் சொல்லப்படாமையே போயிடுறது அப்படி போகப்படாது அந்த மந்திரங்கள் சொல்லிவிடணும் ஆகையினாலே தான் என்ன பண்ணணும்னா அந்த யஜமானன் அதை கேட்கணும் அந்த பிராமணனுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும் வாத்தியார்களுக்கு உள்ள பொறுப்பு இது பிரதிவச்சனம்னு அந்த பிராமணனுக்கும் சொல்லிக் கொடுத்தும் அவனை சொல்ல வாத்தியாரே சொல்லிட்டு போக முடியாது இந்த பிரதிவச்சனத்தை யார் சொல்லணுமோ அவன் சொல்லணும் அதை ஆகினாலே அந்த வாத்தியாருக்கும் அந்த பிரதிவச்சனத்தை சொல்லி வச்சு சொல்ல சொல்லணும் இதனுடைய முக்கியத்துவம் தெரியும் அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல பார்க்கலாம் ஒரே நாளில் தாயாருக்கும் தகப்பனாருக்கும் ஸ்ராத்தம் வருது அப்படின்னு வச்சிருந்தோமானால் சில குடும்பங்கள்ல அப்படி வரும் தாயாருக்கும் தகப்பனாருக்கும் ஒரே திதி அதாவது ஒரே நாளில் ஸ்ராத்தம் அப்படி வர்ற பொழுது முதல்ல தகப்பனாருக்கு ஸ்ராத்தம் பண்ணணும் அந்த ஸ்ராத்தத்தை முடிச்சுட்டு அதே சமையல்லையே தாயாருக்கும் ஸ்ராத்தம் பண்ணணும் ஒரு தடவை ஸ்ராத்தம் பண்ணியாச்சுன்னா அந்த அன்னம் சாப்பிட்டதாக ஆயிடுறதே தோஷம் இல்லையா அப்படின்னா அந்த அன்னம் சுத்தமாக ஆறுறது எப்போ அப்படின்னா அந்த ஸ்ராத்தம் முடிகிற தருவாயில் அந்த ஸ்ராத்தம் பண்ணுறவன் அந்த பிராமணரை பார்த்து பிரார்த்தனை பண்ணுவார் அன்னசேஷை கிம் கிரியதாம் அப்படின்னு கேட்பர் ஸ்ராத்தம் ஹோமம் நீங்களெல்லாம் சாப்பிட்டது பிண்ட பிரதானம் பண்ணினது இவைகளெல்லாம் ஆனப்புறம் பாக்கி அன்னம் இருக்கே இதை என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறான் அப்போது சாதாரணமாக ஸ்ராத்தத்தில் இஷ்டை சகோபுஜதாம் அப்படின்னு அந்த பிராமணரை சொல்லுவார் பந்துக்களோடு சேர்ந்து அந்த அன்னத்தை நீஜனம் பண்ணலாம் அப்படின்னு அந்த பிராமணரை சொல்லிட்டார்னா அந்த அன்னம் சாப்பிட்றதுக்கு யோக்கியமான வஸ்துவாக ஆயிடுறது அந்த தாயார் ஒரே நாளில் சாத்தம் வர்ற பொழுது அன்னசேஷை கிம் கிரியதாம் அந்த சாத்தம் பண்ணுறவன் கேட்டால் உடனே அந்த பிராமணன் மாதுஸ்ராத்தம் கிரியதாம் அப்படின்னு அவர் சொல்லணும் தாயாருடைய ஸ்ராத்தத்தை பண்ணு அப்படின்னு அவர் சொல்லிட்டாலே அந்த அன்னம் பூரா புதுசாக சமைத்ததாக ஆயிடுறது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது எப்படி அது புதுசாக சமைத்ததாக ஆறது அப்படின்னா மாதுஸ்ராத்தம் கிரியதாம் அப்படின்னு அந்த பிராமணரை சொன்ன மாத்திரத்திலேயே அந்த மந்திரத்தினுடைய சக்தியினால் அந்த அன்னம் பூரா சுத்தமாக ஆறது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது ஆகியனாலே தான் அந்த பிரதிவச்சனங்களுக்கெல்லாம் கூட மந்திரம் உண்டு அப்படின்னு ரொம்ப வலியுறுத்தி காட்டுறது நம்முடைய சாஸ்திரங்கள் ஆகினாலே அந்த மந்திரங்களெல்லாம் கட்டாயம் கற்றுக்கணும் ஒரு வாத்தியாரை வச்சுண்டு கற்றுண்டு பிறகு ஸ்ராத்தம் போஜனம் பண்ணுறதுக்குன்னு வரணும் அப்படி அந்த பிரதிவசனங்களுக்கெல்லாம் கூட மந்திரங்கள்னு உண்டு அதே போல் ஸ்ராத்தத்துக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது பொதுவாகவே கட்டுப்பாடுகள் நிறைய இருக்குது போஜனம் பண்ணுற பொழுது அதையும் தெரிஞ்சுக்கணும் ஸ்ராத்திலே போஜனத்துக்கு உட்காடுற பொழுது அங்கே கட்டுப்பாடுகள் இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கணும் நம்முடைய தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறது பீத் போஷணம் அஸ்நீயாத் பாத்திரே தத்தமதர்ஹிதம் சர்வேந்திரியாணம் சாப்பல்யம் நுறியாத் பாணிபாதையோ அந்த ஸ்ராத்தம் போஜனம் பண்ண வந்த பிராமணர் இலையில் உட்காரற வரைக்கும் அந்த வீட்டிலிருந்து எதுவுமே வாங்கி சாப்பிடப்படாது ஒரு தீர்த்தம் கூட வாங்கி சாப்பிடப்படாதுன்னு சாஸ்திரம் இலையில் உட்காந்து ஆபோஷனம் வாங்கின்ற பிறகு தான் அந்த வீட்டில் சாப்பிட்றதுக்கு அவருக்கு அதிகாரம் வருது அது வரையிலும் எதுவும் வாங்கி சாப்பிடப்படாது அதே போல் இலையில் என்ன போட்டிருக்கோ அதை மாத்திரம்தான் சாப்பிடணும் வெளியிலேருந்து அதிகப்படியாக எதுவும் போட்டு சாப்பிடப்படாது இதெல்லாம் சாப்பிட்றதுல உள்ள நியமங்கள் மேலும் நிறைய கட்டுப்பாடுகளை சிரார்த்தத்தில் சொல்லப்படுறது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்